قال الله تعالى في القرآن المجيد وعمدوا الله مخلصين له الدين وقال النبي صلى الله عليه وسلم إنما لا مال بالنيات وإنما لكل امرئ ما نباه إلى آخر الله تعالى لك الإسلامية سعود رأسه <تصفيق> இணைக்கு இன்று பேசுவதற்கு உலை தூய்மை வெட்டி ரகசியம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆழமான பல கருத்துகள் நடந்து ஒரு தலைப்பு ஆகும் பேசுவதற்கு பல மணி நேரங்கள் இருந்தாலும் நேரம் குறுகிய காணப்படுவதனால் ஒரு சில நேரங்கள் தான் பேச முடிக்கலாம் என்று விரும்புகின்றேன் ஒரு முஸ்லிம் உலகத்தில் என்ன ஒரு அமலை என்ன ஒரு வேலை செய்தாலும் அவன் உலகத் தூய்மையுடன் உள்ளம் நல்ல நிலைமையிலே செய்ய வேண்டும் எந்தளவுக்கு அவன் உள்ளம் சரியா இருக்குமோ அந்தளவுதான் அவனுடைய வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுது இந்த அடிப்படையில் நல்லா சொல்லும் பொழுது கூறுகின்றான் முதல்ல மொகுலிசி நல்லகுத்தி நீங்கள் அல்லாவுக்கும் கலப்பட்ட நிலவேல உல தூய்மையுடன் உங்கள் வணக்கங்களை நிறைவேற்றுங்கள் சொல்லுகின்றான் என்றால் அல்லாவுக்கு செய்யும் பொழுது உள்ளத்துடன் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் இதே கருத்தை நபி உலைவுலவர்கள் சொன்னார்கள் அதாவது எண்ணங்களை கொண்டுதான் அமல்கள் கணிக்கப்படுகின்றது நிர்ணயிக்கப்படுகின்றது எந்த எண்ணத்திற்கு ஒரு அமலை ஒருவன் செய்தானோ அந்த அமல் அந்த எண்ணத்தின்படிதான் அவனுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அதே போன்று ஒவ்வொருவருக்கும் அவர் நினைத்த நினைத்ததை தான் உண்டு என்று நம்சலா உழைவு செலவுகள் கூறினார்கள் எனவே ஒரு முஸ்லிம் வெற்றி அடைவதற்கு உழை தூய்மை மிக அவசியமான ஒன்றாகும் அது இன்மேன் கிடைக்கும் வெற்றியாகவும் அல்லது அது மறுமையில் கிடைக்கும் வெற்றியாகவும் இருக்கலாம் ஒரு முஸ்லீம் செய்யும் வணக்கம் மட்டும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது மேலும் மேலும் உல தூய்மையினால் வைக்கப்படும் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படுகின்றது இந்த அடிப்படையிலே பல சம்பவங்களையும் ஹதீசலை நாங்கள் கவனித்து பார்க்கலாம் பல சம்பவங்கள் முன்னைய நபியோ நடு செல்லா உழைவு செலவோடைய காலத்துக்கு முன்னால் பல சம்பவங்களை நடு செல்லலா உழைவு செலமோ அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த முன்னைய முஸ்லீம்கள் உழை தூய்மையுடன் செய்த வணக்கங்கள் எந்த அளவுக்கு எண்மையிலும் மறுமையிலும் பிரதிபலித்திருக்கின்றது என்பதை அந்த ஹதீசல் வரலாற்றுகளில் நாம் அறிய முடியும் இதேபோன்று நபிசல்லா உலக கூறுனார்கள் மூன்று விடயங்கள் இருக்கின்றன ஒரு மோமினின் உள்ளம் செய்வதை விட்டு மாறு செய்யாது கண்டிப்பாக அந்த மூன்று விடயங்களையும் செய்தே ஆகும் என்று சொன்னார்கள் அதில் ஒன்று முஸ்லிமீ அந்த ஜமாத்தில் முஸ்லிமின் என்ற கூட்டத்தில் சேர்ந்திருப்பதாக இரண்டாவது ஒரு தலைவருக்கு வழிபட்டு நடப்பதால் மூன்றாவது மூமின் அந்த மூன்று விடயத்தை செய்வதற்கு அவன் உள்ளம் தயங்க அதில் ஒன்று ஜமாத்தின் முஸ்லிமில் சேர்ந்திருப்பது அதன் தலைவருக்கு வழிபட்டு நடப்பது மூன்றாவது அவர் இந்த காரியத்தை செய்தாலும் அல்லாவுக்காக செய்வதாகும் இந்த அல்லாவுக்காக செய்யப்படும் காரியத்தை எடுத்துக்கொண்டால் அது உலக காரியங்களாக இருக்கலாம் மருமைக்குரிய வணக்க உடையவர்களாக இருக்கலாம் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் ஒரு மோனு மருமே குறிக்கோளாக மருமையை நோக்கமாக கொண்டுதான் செய்வான் அது இந்த உலக விடயமாக இருந்தாலும் அவன் மருமையா மறுமையை குறிக்கோளாக கொண்டு செய்வான் என்று சொன்னால் அவனுக்கு அது நன்மை எழுதப்படுகின்றது வணக்கத்தை இரண்டு வயதாக பிரிக்கலாம் ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கம் இரண்டாவது மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அப்ப இரண்டாக இருந்தாலும் இரண்டையும் மறுமையின் லட்சியமாக கொண்டுதான் செய்ய வேண்டும் அப்ப மருமையை லட்சியமாக கொண்டு செய்யப்படும் வணக்கம் தான் இறைவனத்தில் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அல்லாஹாலா குர்வானில விசுவாசிகளை பற்றி கூறும் பொழுது பிறருக்கு உணவளிக்கும் பொழுது உணவு அளித்து விட்டு அல்லது உதவி செய்ய விட்டு அவர் எவ்வாறு சொல்வார்கள் என்பதை பற்றி அல்லா குர்வான் அழகா சொல்கின்றான் என்னமா நிச்சயமும் வகையில்லா நான் உரிய நிற்கும் ஜெசாவும் நாங்கள் இறை திருப்திக்க என்று நாங்கள் உணவளிக்கவில்லை நாங்கள் உணவளிக்கின்றோம் உதவிகள் செய்கின்றோம் என்றால் நோக்கமாக கொண்டு செய்கின்றோம் இதற்கு பகரமாக நாங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை பார்க்கின்றோம் எத்தனைவர் உதவி செய்கின்றார்கள் நன்மையான விடயங்கள் செய்கின்றார்கள் ஆனால் நிறைய தொண்ணூத்தி ஒன்பது பேரின் உள்ளங்களை பார்க்கும் பொழுது அதை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு செய்வதை நாம் காணகின்றோம் ஒன்று பிறகு எதிர்பார்க்கின்றார்கள் அல்லது எதிர்பார்க்கின்றோம் ஆனால் விசுவாசிகள் எதிர்பார்க்க மாட்டார்கள் மறுமை இறைச்சியாக மட்டும் கொண்டு செல்வார்கள் நடித்துள்ள உலைவஸ்தலம் அவர்கள் அவர்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றார்கள் மூன்று பேர் சம்பந்தமான ஒரு சம்பவம் ஒன்று மூன்று பேர்கள் ஒரு பிரயாணம் ஒன்று மேற்கொள்கின்றார்கள் மேற்கொள்ளும் பொழுது மழை சூறுகின்றது புயல் காற்று வீசுகின்றது மழை வருகின்றது போய் காட்டு வருகின்றார் அதிலிருந்து பாதுகாப்பு தேடி நாங்கள் தங்கிக் கொள்வோம் இந்த அடிப்படையில் ஒரு குகை ஒன்று அவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த குகையில் பூங்கிவிடுகின்றார் அப்பைக்கு பூண்டால் மழை தண்ணிப்படாது காற்றுகளில் பாதிப்பு ஏற்படாது அந்த இடத்துல இருக்கின்றார்கள் வேகமாக அடித்த காற்றின் காரணமாக அந்த மலைக்கு மேல் இருந்த கல் கட்பாறை ஒன்று அந்த குகையின் வாசலை அடைத்து விடுங்கள் அந்த நேரத்தில் யோசிக்கின்றார்கள் முடிவு எடுக்கின்றார்கள் நாங்கள் இப்பொழுதும் இதில் இருந்து தப்புவதற்கு என்ன வழி இருக்கின்றது என்று அவர்கள் மூன்று பேரும் யோசனை செய்யும் பொழுது அதில் ஒருவர் சொல்கின்றார் ஒரு வழிதான் இருக்கின்றது நாம் இன்னும் தப்பி கொள்வதற்கு அது என்ன வழி நாங்கள் ஏதாவது வணக்கம் ஒரு நல்ல ஒரு வேலையை திருப்திக்க பற்றிவனம் சொல்லுகின்றார்கள் இருந்தார் அவர் சொல்கின்றார் தாய் இந்தியர்கள் இருந்தார்கள் முடிய வயதுக்கு நான் ஆண் இந்த வழக்கம் ஆடுமேக்கு செல்வது ஆடு மேய்த்து விட்டு முதல் முதலில் வந்தால் தாய் தகப்பனுக்கு கொடுத்து விட்டு தான் நான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் சென்று வர நேரம் சென்று சென்று விட்டது பசியில் அழகு கொண்டிருக்கின்றது தாய்ந்தர்கள் படுத்து ஒழுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நான் நினைக்கின்றேன் இந்த தாய் தகப்பன் எழுந்தி வரைக்கும் நான் இந்த பாலை கிண்ணத்தை கை வைத்துக் கொண்டு அவர் எழும்பிய பிறகு கொடுத்த பிறகுதான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் காலை விடுகின்றது தாயங்கரில் எழுப்புகிறார்கள் இதே நேரத்தில் அவர் என்ன செய்தார் முதலாவது தாய் ஹகப்பனுக்கு கொடுத்து விட்டு பிறகுதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார் என்ன சொல்லுகின்றார் இறைவா இதை நான் உணக்காமல் மட்டும் செய்திருந்தார் இந்த கட்பாரங்களை அகட்டி மூவரை இருந்து காப்பாற்றி விடு என்று சொல்கின்றார் இவர் இந்த வேலையை இறைவனுக்கு மட்டும் சேதாரம் அல்லாக்கு தெரியும் அந்த கல் கொஞ்சம் அகண்டு விடுகின்றது ஆனால் மூன்று பேரும் வெளியே வர முடியாது பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு சம்பவம் நாம் இன்றைக்கு இதில் காவாசி அறவாசி அதில் படுத்தி வருவது கூட அநேகமானவரை பார்க்கின்றோம் தாயப்பனை மதிப்பதும் இல்லை முன்னிருமே இல்லை பிள்ளைகளும் வேற்று மனிதர்களும் தான் முன்னுரிமையை தவிர்க்கும் கடற்கத்தை நுகர்வது கஷ்டங்களில் பாதுகாப்பு கிடைப்பது பாருங்கள் ஒரு சம்பவம் ஒன்று நான் பேப்பரில் படித்தேன் இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் பேப்பரை குறித்திருக்கின்ற எழுதியிருக்கின்றார்கள் ஒரு ஒரு வயது போன ஒரு தகப்பன் ஒரு விடம் ஒரு மகனிடம் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வருங்க மகன் யோசிக்கின்றார் இந்த தகப்பனால் பெரிய ஒரு கஷ்டமா இருக்கின்றது ஒரே பின்ன கொடுத்து முடிக்கவில்லை இதை காட்டியாலும் மூட்டையில கட்டி ஒரு இதுல போட்டுவோம் சொல்லி அவர் கட்டி அப்படி போட்டு விடுகின்ற போட்டு விடுகின்றார் ஏன் கஷ்டம் துறந்து விட்டது என்று அது புறவு பார்த்தால் மூட்டை அவர் அவர் செத்து போயிருந்தாலும் போட்டை மூட்டையில கட்டி அதை கொள்ளவில்லை அந்த மூடை உசிம்பிருக்கின்றதை கண்டு பார்த்தால் அந்த மூடைகளுக்கு ஒரு வயசு போனவர் நடந்தது சொல்லுங்களா அந்த மாதிரி அந்த அளவுக்கு தகப்பனை ஒரு தாய் தகப்பனை நாய்க்கும் கணக்கெடுக்காத சமூகம் நாம் காணகின்றோம் அது மட்டுமில்லை தாய் தகப்பன் வயது போய்விட்டால் அநாத நடிக்கொண்டு சேர்க்கின்றார்கள் ஏன் இவர்கள் பார்க்கிறார் ஆனா இதே நேரத்தில் தாய் தகப்பன் தாய் வாய் எத்தனை மாசம் சுமந்து அவளை பால் ஊட்டி பண்ணி மஜனம் சுத்தம் செய்து எப்படி வளர்த்துருப்பான் அந்த தகப்பன் அவன் கஷ்டப்பட்டு வளர்த்து குடிப்பா இதை நான் யோசிக்கவில்லை காசு கொடுத்து நாங்கள் அனாதை விட்டுக்குவோம் அவன் பார்ப்பான் அதே நிலம நினைச்சுக்கணும் இதே நிலம உனக்கு ஏற்படும் உண்டைக்குள்ளையும் ஒன்ன நீ வயசு போற காலத்தில் எதுவும் கொண்டு விடும் அனாதும் எந்த அளவுக்கு இன்றைக்கு தாய் தகப்பன் மதிப்பெற்றிருப்பதை நாம் காணுகின்றோம் இன்னொரு விதிக்கின்றார் அவர் ஒரு சாச்சாவின் மகளே ரொம்பவும் விரிந்து வந்தார் அப்ப ஒரு முறை சாச்சாவின் மகன் மகள் அவரிடம் வரும்பொழுது சொல்லுங்க சாச்சாவின் மகள் ஒருமுறை என்ன வந்தது அவரிடம் கெட்ட எண்ணத்துடன் நெருங்கினேன் ஆனால் அவர் விலகி கொண்டார் கொஞ்சம் வருடம் கழிந்தது திரும்ப அவள் வந்து என்ன ஒரு உதவி கேட்டால் கிட்டத்தட்ட நூத்தி இருபது இருவரும் திருகம் மட்டும் நான் கொடுத்தேன் அதனை வைத்து நாள் அவனை நெருங்க ஆசைப்பட்டேன் உடனே அந்த சாச்சாவின் மகள் சொன்னால் இச்சகில்லா அல்லாக்கு பயந்துகொள் அனுமதி இல்லாமல் என்னை என்னிடம் நெருங்கி விட வேண்டாம் இறைவா உனக்காக நான் இதை விட்டு விலகியிருந்தாள் இவ்வளவு பாவமான ஒரு காரியத்தில் இருந்து இன்னைக்கு அவளை அடையும் சக்தி வல்லமை இருந்தும் நான் இந்த தீரிலே உனக்காக நான் விலகியிருந்தால் இறைவா எங்கள் மூவரையும் இந்த கற்பார்வை அடைத்துக் கொண்டிருக்கின்றது அது இருந்து எங்களை காப்பாற்றிவிடு என்று இந்த இரண்டாம் ஓர் கேட்கின்றார் அந்த கடற்பாறையானது நாம் கொஞ்சம் ஆண்டு விடுகின்றது ஆனால் அப்பவும் மூன்று பெரும்படி வரவில்லை மூன்றாம் அவர் மூன்றாம் அவர் அவர் அவர் சொல்லுண்டார் இறைவா நான் பல வேலைக்காரர்களை வைத்து வேலை செய்து கொண்டிருந்தேன் வேலை செய்தவருக்கு எல்லாருக்கும் கோழி அவருடைய கோழியை கொடுத்து விட்டு உறவுக்கு மட்டும் கொடுக்கவில்லை அந்த கூலியை நான் என்ன செய்தேன் என்றால் ஒரு ஆடே வாங்கி விட்டேன் அந்த ஆடு காலப்போக்கிலே ஆடு ஆடுகளாக பட்டிகளாக மாறிவிட்டன் அவர் கணவர கனகாலங்க பிறகு இவர் வருகின்றார் வந்து இந்த இவரை சொல்றார் என்னிடம் ஓஜமானனே எனக்கு தர வேண்டிய கூடையை தந்துவிடு அப்படின்னு கேட்கின்றார் உன்னை அவர் எதமான கூறுகின்றார் இந்தா பார் இந்த நிற்கக்கூடிய ஆட்டு மந்தர்கள் எல்லாம் ஒன்றை உடனே இவர் நினைக்கின்றார் நான் ஒரு சொற்ப பணம் தான் ஒரு நாள் வேலை செய்யாத பணம் தான் இவருக்கு தளம் வேண்டும் இவர் அவ்வளவு ஆட்டு ஆட்டு மல்லாம் எடுத்துட்டு போட்டு சொல்கின்றாரே உடனே சொல்கின்றார் என்னை கேலி மண்டல் பண்ண வேண்டாம் அவர் விஷயத்தை சொல்கின்றார் உனக்குரிய அந்த கூலி காசுக்கு ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்து உண்ட பேரில் அது பல ஆடுகளாகவும் பட்டியலாகவும் ஆகிவிட்டது அதுதான் இன்னும் எடுத்துக்கொண்டு போகுது அப்ப அந்த மனிதர் சுரவுண்டார் இறைவா அவர் ஒண்ணுமே உடாமல் எடுத்துச் செல்லிவிட்டார் இது உனக்காக மட்டும் நான் செய்திருந்தான் எங்களை காப்பாற்றி விடு என்று அவர் கேட்கின்றார் உடனே நன்கு விலகிவிடுகின்றது மூவரும் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்று வெளியறிவிடுகின்றார்கள் பாருங்கள் மேற்கூறப்பட்ட மூவரின் சம்பவங்கள் அவர்களின் உல தூமையை காட்டுகின்றது நீங்க தெளிவாங்க அவங்க உள்ளம் எந்தூய்மையான முறையிலே வணக்கம் செய்திருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது அவர்களின் ஆபத்துக்கள் அவர்களை காப்பாற்றி விட்டது உல தூய்மையுடன் எந்த அளவு உல தூய்மையுடன் செய்கின்றானோ ஒரு வணக்கத்தை அந்த வணக்கம் மறுமையில் மட்டும் நன்மையை தரக்கூடிய அல்ல மாறாக இன்மேலும் அவனுக்கு சில சந்தர்ப்பங்களில் பெரிய அதாவது பெரிய ஒரு பாதிப்பில் இருந்து அவனை பாதுகாத்து விடுகின்ற இதே போல் இன்னொரு சம்பவம் பாருங்கள் அப்படி ஈமான் அந்த நம்பிக்கையை எந்த அளவுக்கு எடுத்துக்காட்டுகின்றது என்றால் பாருங்கள் ஒரு சம்பவம் ஒன்று அது ஹரி ஆய்வு செய்யவில்லை செய்வோ தெரியாது ஒரு சம்பவம் ஒன்று வருகின்றது முன்னைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று விட்டு ஒரு மனிதர் கடன் தர வேண்டும் குறிப்பிட்ட தந்து விட வேண்டும் சரி இந்த ஆயிரம் திரும்பம் எடுத்து இருக்கின்றார் என்று கேட்கின்றார் அவர் சொல்கின்றார் சாட்சிக்கு யாரும் இல்லை இறைவன் மட்டும்தான் இருக்கின்றார் திரும்ப அவர் கேட்கின்றார் உனக்கு பொறுப்புக்கு இந்த ஆயிரம் திரும்ப எடுக்கின்றே பொறுப்புக்கு யார் இருக்கின்றார் பொறுப்புக்கும் இறைவன் தான் இருக்கின்றார் சாட்சிக்கும் இறைவன் இருக்கின்றான் பொறுப்புக்கும் இறைவிரும் திரும்பினால் நீ தரலாம் என்று அவர் அந்த காசை கேட்கின்றார் அவர் குறித்து விடுகின்றார் சொல்கின்றார் நீ ஆயிரம் திரும்ப கடனாக கேட்டாய் பொறுப்புக்கால் கேட்டேன் கேட்டேன் அப்படி நான் தந்து விட்டேன் எடுத்துக்கொள் எடுத்து செல்கின்றார் அந்த கொடுக்கிற தவணை வரகின்றது அந்த கடன் வாங்கிய ஒரு கடலுக்கு அந்தாலே கடன் கொடுத்த ஒரு கடலுக்கு கடற்கரை நிற்கின்றார் இந்த காசை சொன்னுக்கு சொன்னுக்கு சொன்னு அனுப்படனே அவரும் இவரும் வேண்டும் கப்பல் நேரம் வெள்ளங்கள் இதில் போனால் கொடுத்து அனுப்புண்டார் ஒன்னும் போனதாக தெரியவில்லை யோசிக்கிறார் வாழ்த்து காசு பெருவன் என்று வாங்கினேன் சாட்சிக்கு ஆள் கேட்டார் உன்னை சொன்னேன் ஒரு பூக்கால் கேட்டால் உன்னை சொன்னேன் இந்த காசு இன்ன முறைப்படி நான் அனுப்புகின்றேன் அவருக்கு நீ கிடைக்க செய்து விட என்று அல்லாவை நம்பி அந்த கடல் எறிகின்றார் பாதுகாப்பான முறை அந்த கடன் கொடுத்தவர் இவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் இவரைய காசு அவர் பார்க்கின்றார் இத்தனை செஞ்சு தரவை ரெண்டு காசு வாங்கினாரே இது நிலம என்னேன் இவர் நின்று விட்டு ஒன்றும் வரவில்லை போற கட்டமாக இருந்தது கடலிலே ஒரு ஒரு கட்டை ஒன்று பெரிய கட்டை ஒன்று வருகின்றது ஆச்சரியமான சம்பவம் உள்ளம் எந்த தூய்மையின் பிறகு இவரை பாருங்கள் அல்லாம் அந்த காசை சேர்த்து வைத்து கிடைக்கவும் செய்கின்றான் இது ஒரு மிக ஒரு ஆச்சரியமான உடல் தூய்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு ஹதீஷாகும் ஒரு சம்பவமாகும் இதே போன்று அண்ணா தாளா நம் சொல்லலாம் உழைவு சொல்றார்கள் இன்னா எந்தா அஜிசாமிக்கும் வலாயிலா சோரிக்கும் வலாக்கின் எந்திரா குழுபிக்கும் நிமிஷம் வரக்கூடிய ஹதீஸ் ார்கள் உங்கள் உடம்பையோ உங்கள் உருவத்தையோ பார்ப்பதில்லை உங்கள் உள்ளத்தையும் ரெண்டு உடைய பார்க்கின்றான் உள்ளமும் சரியா இருக்க வேண்டும் சேரும் சரியா இருக்க வேண்டும் சொல்லுவார்கள் தீமையான விஷயங்களை செய்துவிட்டு நாங்கள் உள்ள நல்லாயிரு அப்படி இல்ல உள்ளமும் சரியா இருக்க வேண்டும் சேரும் சரியா வேண்டும் ஒன்னு ஒன்று அமல்கள் ஏற்றுக்கொள்வது மிக கடினமான உண்டாகும் உள்ளம் இரண்டையும் பார்க்கின்றார் அதாவது சரியாக இருக்க வேண்டும் ஆனால் சில சந்தர்ப்பத்தில் ஒருவரின் செயல் பிள்ளையாக இருந்தும் அவரின் சரியாக இருந்ததன் காரணமாக அவரின் தவறான செயலை அல்ல மன்னித்து அதாவது எண்ணத்துக்கு தக்க கூலி வழங்குகின்றான் என்பதும் ஒரு சம்பவத்தில் வருகின்றது அதுவும் தெரியாது முன்னே காலத்தில் உழைவு செலவர்கள் கூறுகின்றார்கள் மனிதர் நிறைய குற்றங்கள் பாவல் செய்தவர் அவர் அவர் வருந்துகின்றார் இறைவா இறைவனுக்கு நான் நிறைய பாவங்கள் செய்து விட்டேன் கொடுத்து விட்டேன் பல கற்ற இதுகளெல்லாம் செய்துவிட்டேன் இப்போ மரணிக்கக்கூடிய இதுவும் இருக்குண்டே இவர் என்ன செய்கின்றார் மகன்மார்களை பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கின்றார் அருமை பிள்ளைகளே நான் மரணித்து விட்டால் இந்த உடம்பை எரித்து இதை கடலில் கலந்து விட வேண்டும் இந்த சாம்பலே கடல் கலந்து அப்போ எல்லாம் இவரை மருமையில் எழுப்பி இவரிடம் கேட்குண்டார் तो पेमेंट करना सुना लिपाटी दे जिंदगी है टाइम पर करना अरे ये बिना किसी तो मोदी जी तो टाइम पर को इंशाल्लाह कर लेना ऐनो मींस लो बुझता है लिपाटी हम कर होंगे ठीक है ठीक है तो लिपाटी है पर हम चलो ठीक है सही है அவர் நிறைய பாவங்கள் செய்திருந்தார் அவருக்கு கடைசி காலத்தில் ஒரு பயன் ஏற்பட்டது நாம் நிறைய பாவங்கள் செய்திருக்கின்றோம் இந்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை இந்த உலகத்திலேயே நாம தேடிக்கொண்டு மருமையிலேயே தோற்கத்தை அடைய வேண்டும் அவர் அந்த எண்ணத்துடன் தனது பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கின்றார் நான் மரணித்த பிறகு என்னை எரித்து எனது சாம்பளை எடு எடுத்து கடையில் கலந்து விட வேண்டும் என்று சொல்கின்றார் அதே போன்று இந்த மர் மனிதர் மரணிக்கிருந்தார் மனித தந்த பிள்ளைகள் மரணித்த பிறகு தகப்பன் சொன்னதைப் போன்று அவரை அவரை எரித்து அவருடைய சாம்பளை க கடையில் கலந்து விடுகின்றார் அல்லா மருமையில இவரை எழுப்பி கேட்க இவ்வளவு ஒரு பிழையான வேலை நீ ஏன் செய்தால் அதற்கு அவர் சொல்கின்றா இறைவா உலகத்தில் நான் நிறைய பாவங்கள் செய்வேன் இந்த பாவத்துக்கு பரிகாரத்தை பல பரிகாரங்களை தேடுகின்றேன் இன்னைக்கு கிடைக்கவில்லை எதற்கு பரிகாரமாக இந்த உலகத்திலே இந்த உடம்பை எரிந்து இன்றைய பாவங்கள் அழிந்து உன்னுடைய சொற்க உன்னிடம் நான் நல்லடியாராக வேண்டும் என்பதற்கான செய்தேன் என்று சொன்னார் உடனே இறைவன் இவருடைய அந்த தூய்மையான உள்ளத்தின் எண்ணத்தின் காரணமாக இவருடைய தீய செயலையும் மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புண்டான் என்று நெசவல்லா உழைவு செலவர்கள் சம்பவத்தை கூறுகின்றார் இப்போ பாருங்கள் எந்தளவு பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம் என்று யோசி பாருங்கள் அப்போ உள்ளம் எந்த வகையிலும் தூய்மையாக இருக்க வேண்டும் எந்த அளவு இருக்குமோ அந்த அவனுக்கு மறுமை இரண்டிலுமே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்ற இதேபோன்று அதுக்குள்ளா உழைவு செலவுகள் கூறுகின்றார்கள் மூன்று பேர்களை கொண்டு நெருப்பூட்டப்படும் மூன்று பேர்கள் அது முதலாவது ஒரு அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்ட சகி இரண்டாவது நன்கு ஓத தெரிந்த காரி மூன்றாவது ஒரு நல்ல வசதிக்கார மனிதன் முதலாவது ஒரு சைது அல்லாவிடத்தில் கொண்டு வரப்படுவார் அவரிடத்தில் அல்லா வினுவான் நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்பார் அப்பொழுது அவர் சொல்வார் இறைவார் எனக்கு நல்ல உடல் பழத்தை வல்லமை எனக்கு நீ கண்டாய் அதன் அடிப்படையிலே நான் உண்ட பாதகளை யுத்தம் செய்து நான் சைதான் என்று சொல்வார் உடனே அல்லா சொல்வார் கடத்தெறி போய் சொல்லிவிட்டார் நீ உனக்கு நான் பலர் தந்த ஒரு சக்தி தந்ததும் உடல் ஆரோக்கியம் தந்ததும் உண்மைதான் நீ அல்லாவின் பாதை சகிதானாய் எந்த நோக்கத்துக்காக வேண்டால் இந்த உலகத்திலே சகிதன்னு மற்ற மனிதர்கள் சொல்வார்கள் என்பது சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ சைதான எனவே அது உலகத்தில் கிடைத்து விட்டது நீ நரகம் செல் என்று இரண்டாம் ஒருவர் கொண்டு வரப்படுவார் அவர் நீ நன்கு ஓதச் செய்தார் ஓதரை மனிதனுக்கு நான் கட்டுக் கொடுத்து மரணித்தேன் என்று சொல்வார் உடனே அல்லா சொல்வான் கதத்தை நீ நல்ல நன்கு ஓத கட்டு தந்து ஆனால் அதனை நீ மனிதர் தன்னை பார்த்து ஒரு நல்ல ஓதைத் தேர்ந்த காரி என்று சொல்வதற்காக ஓய்வு கொடுத்தாத்திலே உனக்கு கிடைத்து விட்டது நரகம் செல் என்று அனுப்பிவிடுவாள் ஒரு வசதிக்காரவர்கள் கொண்டு வரப்படுவார் அவரது மல்லா கேட்பான் நீ என்ன செய்தார் எனக்கு ஆக கேட்பார் அவர் சொல்வார் இறைவா எனக்கு நல்ல வசதி வாய்ப்பு நீ தந்தால் அதனை நான் ஒன்ற பாதலை செலவழித்து மறந்துச்சேன் என்று சொல்வான் அவரை பார்த்து சொல்வான் கதத்த நீலும் போய் சொல்லிவிட்டாய் உனக்கு நான் வசதியை நீ அதனை பிற மனிதரை பார்த்து தன்னை ஒரு நல்ல கொடையாடு என்று சொல்வதற்காக நீ செலவழித்தாய் அது உலகத்திலே கிடைத்து விட்டது நீ இப்பொழுது நீன் மரணம் செல் என்று அனுப்பிவிடுவான் ஆனால் பாருங்கள் அவர் மூவரும் செய்த வணக்கம் வெளிப்படைய நல்லா இருந்தது ஆனால் அவருடைய அழித்து நரகத்துக்கு அனுப்ப சொல்கின்றார்கள் எனவே காட்டுவதற்காக செய்யப்படும் வணக்கம் சிறு கண்டு வருகின்றது காட்டுவதற்காக செய்யப்படும் வணக்கம் அல்லாவிடத்தில் ஏற்றுக் கொள்ளப்படுவதும் இல்லை ஒருவர் நபிசல்லா உடைவு செல்வம் இறைவன் கூறுகின்றான் நீங்கள் தர்மங்கள் தான தர்மங்கள் வணங்கினால் மனநோ செய்வோம் நீங்கள் கொடுத்துவிட்டு அந்த கொடுத்தவரை கொடுத்தவரின் மனதை நோகடித்தால் அல்லது அவருக்கு அதை சொல்லி காட்டினால் உங்களுடைய அமல் வீணாகிவிடும் உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவோ கொடுத்தவருக்கு கொடுத்தவரின் மனதை நோரிப்பதன் மூலமாகவோ நீங்கள் உங்கள் தர்மங்களை தர்மங்களின் நன்மைகளை வீணாக்கிவிட வேண்டாம் என்று அல்லா கூறுகின்றார் அல்லா மருமையிலே இது எல்லா காலத்திலே ஏழு பேருக்கு நில கொடுப்பார் அதி வருகின்றது ஏழு பேருக்கு நில கொடுப்பான் அதிலே ஒரு சாரார் தன் வலதுகையால் கொடுக்கும் தர்மம் இடதுகைக்கு மறைத்துக் கொள்வார் ஒரு மனிதர் தர்மம் கொடுப்பார் அந்த தர்மம் வலதுகையில் கொடுக்கும் தர்மம் இடது கைக்கு சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு அவர் மறைச்சி ரகசியமாக கொடுப்பார் இதன் கருத்து என்னவென்றால் இவருடைய உள்ளம் அந்த அளவுக்கு பேணதராக இருந்தது அந்த தர்மம் கொடுக்கும் விஷயத்தில் அந்த தர்மம் நன்மையை நாம் இறைவனும் பெற்றுக் கொள்ள வேண்டும் விடலாம் இந்த மனதை நாம் யாருக்கும் பக்கத்தில் இருப்பவனு கூட கொடுக்கும் தர்மம் தெரியக்கூடாது கொடுக்கும் தர்மம் கொடுப்பவனுக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரிய வேணும் என்ற அடிப்படையில் அவர் கொடுத்தார் அல்லா மருமையிலே நிரலே இல்லாத அந்த நேரத்திலே தலைக்கு மேல் சூரியிருந்து உச்சிக்கு மேல் மனிதன் உரிக்கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு அந்த நிழலை கொடுப்பார் என்று சொன்னால் எவ்வளவு பாக்கியமான ஒரு சேரன் யோசிப்பாரு அப்ப இதெல்லாம் உளச்சூய் உளச்சூய்மை நிரகசியம் விளங்குகின்றதா விளங்கிக் கொண்டே இருக்கும் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் இதே போன்று பாவங்கள் இருக்கின்றது மனிதன் தவறு கப்பாற்பட்டு விடலாம் தவறு செய்வது தான் ஆனால் அல்ல சிறுக்கை சிறுக் பிடியாத் கூஃபுர் ஜாகமிட் போன்ற அல்ல மன்னிக்காத பாவங்களை பெரிய அந்த பாவங்களை அல்லா மன்னிப்பதில்லை ஆனால் இதே நேரத்தில் ஒரு பாவத்தை சாதாரண அல்லா மன்னிக்கிற பாவம் வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த பாவத்தை இவர் சும்மா பகிரங்க பகிரங்கமாக செய்திருக்கின்றனர் அல்லது செய்து விட்டு பகிரங்கப்படுத்துகின்றார் இவரை அல்ல மன்னிப்பதில்லை இன்னாக முதாகி பாவத்தை பகிரங்கப்படுத்தவர் மன்னிப்பதில்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு பாவத்தை செய்து அதை அவர் மறைத்து அல்லாவும் மன்னித்து விட்டான் அல்லாவும் மறைத்து விட்டான்னு சொன்னார் அல்ல அவரை மன்னித்து விட்டார் என்று வருகின்றது மறுமேர் ஒருவர் பாவத்துக்குரியராக எழுப்பப்படுவார் அல்ல தலைவி விட்டு அவர் பாவத்தை மன்னித்து சோடக்கத்துக்கு அனுப்ப அப்ப அந்த மனிதர் திரும்ப கேட்பார் நான் ஒரு குற்றவாளியாக உன்னிடம் வந்தேன் என்னை தடைது விட்டு நீ சுக்கத்துக்கு அனுப்பதற்கான காரணம் கேட்பார் அதற்கு அல்ல இஸ்லாத்தின் நலன் கருதி மறைச்சி செய்தேன் அதனால் நீ மறைச்சி செய்தால் இஸ்லாத்தின் நலன் கருதி நீ மறைச்சி செய்தால் அதனால் உன்னை மன்னித்து விட்டேன் என்று அந்த ஹரீஸ் கூறுகொண்டது அப்ப இதுவும் உலக எடுத்து காட்டும் ரகசியங்களாகும் இதேபோன்று பொதுவாக ஒரு முஸ்லீம் உலகத்தில் அண்ணா ஆகுமாக்கி எந்த விடயத்தை செய்தாலும் பொதுவாக மருமையை குறிக்கோளாகவே செய்ய வேண்டும் பொதுவாக குருவானில் பல இடங்களில் அந்த வசனங்கள் வருகின்றன அதாவது யார் இந்த உலகத்தை குறிக்கோளாக ஆக்கி கொள்கின்றாரோ இம்மேல் கொடுப்போம் மறுமையில் அவருக்கு எதையும் கொடுக்க ஆனால் ஒரு மனிதர் இருக்கின்றார் மருமையை குறிக்கோளாக செய்தால் ஒரு மருமையை குறிக்கோளாக செய்யும் வணக்கம் அவருக்கு மேலும் கொடுப்போம் மறுமையிலும் கொடுப்போம் அவர் குறுக்க வாசியில் கடத்தி எல்லாம் குறுகுண்டார் ஒரு மனிதர் இந்த ஆனால் தொழுகுண்டார் நோன்புடித்திருந்தார் எல்லாம் வணக்கம் செய்கின்றார் ஆனால் அவருடைய லட்சிய மருமை அவருடைய செயல்பாடுகள் கதைகள் போக்கள் எல்லாம் இதாக இருக்கின்றது உலர்ணமாக இருக்கின்றது அவருடைய வணக்கம் எந்தளவு ஏற்றுக்கொள்ளப்படுவது அப்படி வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் செய்யும் வணக்கம் குறிக்கோள் மருந்து நிலச்சியமாக இருக்க வேண்டும் அப்பொழுது வணக்கம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இதேபோன்று அல்லாஹ் உற்பத்தி ஒரு முஸ்லீம் நல்ல எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு பேச தொண்ணூத்தி ஒன்பது கடுகளும் அல்லாஹ்பத்தி அதிருப்தி கொண்டவனாக இருக்கக்கூடாது உலகில் குறுகின்றார்கள் அல்லாவு பற்றிய கடுகளை வேணும் ஒரு மனிதர் அதிருப்தியோட மன்னித்தால் அவர் சொற்கும் செல்ல மாட்டான் என்று அப்ப அல்லாவுடன் நாம் கடுமையான நம்பிக்கையில் உறுதி கொண்டவனாக இருக்க வேண்டும் அடுத்து எந்த எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சோதனையிலும் எந்த கஷ்டத்திலும் தாங்க முடியாத பிரச்சனையிலும் நாம் அல்லாஹை பற்றிய நல்லகிப்பிராயம் கொண்டவனாகவே இருக்க வேண்டும் அல்லாஹ் கொள்குண்டான் அல்லாவின் அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழக்க ஒரு வசனத்தில் வருகின்றது நம்பிக்கை இழப்பவர்கள் எல்லாம் காதுகட்டால் வருகின்றது எனவே எந்த துன்பம் எந்த கஷ்டம் எந்த தளவோட பிரச்சனை அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் இது நலவிருக்கின்றது என்றுதான் நினைக்க வேண்டும் அல்ல சொல்லும் பொழுது சொல்கின்றான் சில விஷயங்கள் நீங்கள் வெறுப்பீர்கள் நடக்கவில்லை என்று ஆனால் அதில் உங்களுக்கு நிலவிருக்கலாம் சில விஷயங்களை நீங்கள் விரும்புவீர்கள் நடக்க வேண்டும் என்று ஆனால் அதில் உங்களுக்கு எடவிருக்கலாம் உதாரணமாக நாம் ஒரு பிரயாணத்தை எதிர்நோக்கியிருப்போம் அது நடக்காது அல்லது ஒன்றை எதிர்பார்த்திருப்போம் அது கிடைக்காது அப்போ ஈந்தா கிடைக்கலையே ஒன்று முயற்சி எடுக்கிறேமே உழைக்கிறோமே ஒன்றும் வர மாட்டீங்க ஆ எல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கே அதை நம்ம பஸ் இருக்காசிருக்க பஸ் வரமா நினைக்கக்கூடாது நீங்கள் நினைக்க பாருங்கள் சர்ஜான முறையில் நம்பிக்கொண்டு பாருங்கள் சரியாக சோதனை வரும் ஆனால் நம்பிக்கை தலரா மீந்தா அந்த நீங்கள் விஷயம் நடக்கும் அப்போ நடக்காட்டாலும் நாம் நினைக்கணும் இதில் ஏதோ நன்மை இருக்கு அப்போ தான் அதெல்லாம் சில விஷயங்களை வெறுப்பீங்க அதில் உங்களுக்கும் நிலவிருக்கலாம் விஷயங்கள் நீங்க வெறுப்பீங்க விரும்புவீங்க அது இடத்திருக்கலாம் என்று வருகின்ற இதை போல் நபி சொல்லார்கள் விடயம் இருக்கின்றதே நீ ஆச்சரிய விடயமாகும் அவன் சரல காரியம் அவனுக்கு நலவாகவே இருக்கும் வலைசதாலிகள் யாவது இல்லல் மோமி மோமினை எந்த யாருக்கும் இந்த விடயம் பொருந்தாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என் அசாபத்து அவனுக்கு ஒரு நன்மையான விஷயம் வந்து விட்டால் அவன் அல்லாவை அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான் தன்னை போக மாட்டான் எந்த முயற்சியை எந்த கட்டித்தனத்தை அது வாழும் சொல்ல மாட்டான் அல்லா இது வந்தது அல்லாவாலை கிடைச்சுன்னு சொல்லுவான் அவருக்கும் நிலவாகும் அவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அவர் பொறுத்து கொள்வா எனக்கு தானா வந்தது எங்களுக்கு தானந்த கஷ்டம் இது எல்லாம் வேற வேற முறை தெரியாதா அந்த எல்லாம் சொல்ற சேர்க்கிறோம் இல்ல இது எல்லாம் சோதனை அதெல்லாம் நீக்குவான் சபர அவன் பொறுத்து கொள்வான் ஃபக்கான கயிறுலகும் அதுவும் அவனுக்கு நிலவா இருக்கும் என்று இந்த ஹதீசை நச்சலல்லா உலகம் சொல்கின்றார்கள் இது முஸ்லிமில் பதிவாக இருக்கின்ற ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்ற அவரும் அந்த உடல் காட்டுகின்ற ரகசியங்களாகும் ஒரு மனிதர் இருக்கின்றார் முன்னைய காலத்தில் நசலா உலக கூறுகின்றார்கள் அவர் இரவிலே தர்மத்தை எடுத்து சென்று யாரும் காணாம ஒரு அவர் ஒரு இரவு தர்மத்தை இருட்டு கொண்டு ஒரு கையில் வைத்து வருகின்றார் அடுத்த நாள் கதை அடிவடுகின்றது ஒரு வசதிக்காதால் ஒரு திருடனும் களைவெடுக்கக்கூடியவனம் தர்மத்தை கொடுத்து விட்டு செய் கையை வைத்த சொல்கின்றார் சீரை வானா உனக்கு நல்லவனுக்கு ஒரு தர்மம் கொடுக்கறதுன்னு இதை கொண்டுட்டு போனேன் திருண்டந்தையாக கொண்டு கொடுத்துடணும் திரும்ப மூட்டை கட்டுறாரு மறு இரவு கொண்டு கொடுக்கணும் ஒரு நல்ல மனுஷன் கொடுத்துடணும் போனால் அவர் ஒருவற்றை கொடுத்து வருகின்றார் அடுத்த நாள் கதை ஒரு விபச்சார்கள் என்றால் பணம் கிடைக்கிறது சேர்ந்து விட்டோம் நமக்கு எப்படி செஞ்சு கொண்டாலும் சொருக்கம் கிடைக்கலாம் நினைக்க கூடாது அதாவது வெளிப்படையிலே நாம் சொல்லுவோம் நோன்பிடிப்போம் மகிழ்ச்சி செய்வோம் எல்லாம் செய்வோம் வெளிப்படையின் வணக்கங்கள் எல்லாம் சரியாக அமைந்திருக்கும் ஆனால் உலக் தூய்மை சரியில்லை என்று சொன்னால் அதெல்லாம் செல்லுபட்டு தான் விடும் தான் ஒரு வகையை ஏற்றுக்கொண்ட நிலைமையிலே மரணிக்க என்று கேட்டு இந்த பிரசங்கத்தை முடித்துக் கொள்ளுகின்றேன்